அன்று சகோதர்களே சகோதர்களே அால் ஏப்பட்ட ஏவர்களிடக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் படுத்திக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றேன் செய்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லின் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்களே அல்லாஹுக்கு சுமான இந்த பூ உலகத்தில் மனிதர்களே எல்லாம் எங்களையெல்லாம் ஒருவர் ஒருவருக்கு தேவை இல்லவனாக படைத்திருக்கலாம்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 கணவன் மனைவி ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க நாங்கள் இந்த பிள்ளைக்கு ஓட்டல் பாலை பருக்கும் பறக்குவோம் வேறொரு வகையான பாலை பருக்குவோம் என்று சொல்லி அந்த ரெண்டு பேரும் மனைவிக்கு சரீர சுகம் போதாது ஆசிரித்து போதாது போது மனைவி சொல்லுகிறார் எனக்கு பால் குறிப்பு கஷ்டமாக இருக்கிறது அந்த ரெண்டு பேருமாக சேர்ந்து எல்லாம் ஹிப்பாட்ட போறாங்க பால் குறுக்கிறப்ப சொல்லுகிறான் இதை சுயமாக ஒருவர்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 இருவரே என்ன செய்து கொள்வது குழந்தைகளை பராமரிப்பது நல்லதா போட்டு நான் அதில் ஒரு ஆளுநரத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் ஆலோசனை செய்ய இஸ்லாம் என்ன சொல்லி குழந்தைகளை எப்படி வளர்க்கிறேன் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த விடயங்கள் எல்லாம் கரைக்க வேண்டும் மீட்கிறேன் எங்களுடைய மகன் எங்களுடைய பராமரிக்கிறது பிறந்த குழந்தையுடைய மனதில் பாலூட்டக்கூடிய விஷயத்திற்கு பெற்றோர்கள் இஸ்லாம் வலியுறுத்தி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 ஒரு பெரிய பொறுப்பை ஒரு தண்ணி பெண் ஆலோசனை பெண்ணாக இருந்தால் அவரிடத்தில் அந்த அவளுடைய அனுமதியை வாயிலூடாக வார்த்தையூடாக பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் மிக தெளிவாக இதே போன்ற என்னவெல்லாம் சொல்லுங்க ஒரு கட்டத்தில் மனைவி மார்க்கே மனைவி மார்க்கு আল্লাহু اكبر নবিগণ বলন হাদরাস রাসুলুল্লাহর প্রিয় মাগলিক প্রিয় মাগলিক নবির ওফাতের পর তাদেরকে তিরमण মুড়পা সালাম ই তাদেরকে মতন সম্মানান ও সম্মানান ও সম্মানান হাদরাস রাসুলুল্লাহর প্রিয় মাগলিক அவருடைய ওফাতকি পরহে নেই ওরুদ ইর্সা করে যেదుকুলে আন্ড পেঙ্গকে হারাম আকপছরিয়া নিসা আন নবি লিসুমনা কা মিনান নিসা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 யுதன் வாழலாம் அப்பில்லை என்றால் பாலை என்றால் அவைக்குப் போனே என்ன செய்வதாம் என்றால் நபியுடைய ஜீவிய காலத்திற்கு அவளுடைய விவாகரத்தை பிற்றி உங்களுக்கு அவருடைய வீடுகளுக்கு போய் சேரலாம் எடிஷனல ஒருியொரு கருத்து குர்ஆயத்தில் அல்லாஹ் রেখেছে யா ايஹன்னபிய ஏ நபியே குல் அஸ்வாது அவருடைய மனைவிமார்கத்தி நீங்கள் சொல்லுங்கள் இன் குன்துன்னா துருதினா முன்குன்துன்னா துருத அல் hayat அல் દુنيا ودினத்தها பதா علينا امدعكن واصرفكن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 الله تحمل الله تكبرت موسى عليه الصلاة والي اماني نكاغ سكين الرجم النال حضرت موسى عليه الصلاة والسلام عليك اندار قرآن عليه الصلاة والمدين سورة القواة صلى الله عليه الصلاة والمدين وَلَمَّا وَرَدَ مَا أَمَثِيَنَا وَجَدَ عَلَيْهِ أُمَّتَ يَسْطُونَ الله قرآن تسلل ترآل ார்கள்ையை பூர்த்தி செய்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த ரெண்டு பெண்களும் என்னுடைய தகப்பலத்தில் அந்த வால்வரை பற்றி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 வில்லை பாது பாது குடும்பத்தை சரியான முடிச்சதற்காக என்ன சொல்லுகிறான் என்ன பெண்களில் ஒரு பெண் ஒரு பூசாலை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 ஒரு பெண்ணை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு வாப்பாவிடத்தில் போய் சொல்லுகிறாள் சொல்லுகிறாள்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 கூலி கருத்தா நன்றாக இருக்கவே கவி இடத்துல ரெண்டு கொல்வி இருக்கிறதே அமே நன்றியவர் சச்சி வாய்ந்தவர் என்று சொல்லி எல்லாம் அந்த மாணவரை பற்றி கொண்டிருக்கிறார் ஒரு வாசாலியாக இருக்கிறாரே சொல்லுகிறார்கள் அபிபராயம் கேட்கிறாங்க என்னுடைய வெங்கிய இந்த பெண் குழந்தைகளில் ஒரு பெண்ணை உங்களுக்கு செய்து தர விரும்புகிறேன் என்ன தெளிவா நீங்க மகர் கொடுக்க வேண்டும் அபிப்பாயம் நாட்டு ஊருக்கு ஒரு பிரச்சனை முடிவு செய்ய வேண்டும் காலத்தில் வாழ்ந்த பெண்மணி வாழ்ந்த பெண்மணி சொல்லக்கூடிய பெண்மணி எப்படி நீங்கள் ஒரு நாரியமாக முடிவு செய்யக்கூடிய சுயமாக முடிவு செய்யக்கூடிய அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார் என்ன சொன்னாங்க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 فَمَا سُورَةَ سُورَةُ சூரா இருக்கிறது அந்த சூறாவிற்கு பெயர் சூரத்து மஷூராவை பாடல் மஷூராவை சூரா سُورَةَ مشورا مكرتو تاي الله صلوا عليه الشورا هند سوراويه امكاويه توليه هند سورا كريയാレ लखा هند سورا كريയാレ 100 مند سورا كريയാレ हिजज शिंदे सورا इले अन الشورا مشورا વૈ પછીના સورا દેય રખિમિત સુત સૂરત الشورا الله ઇલે મશورا વૈ પછીનું ફાન અલ્લાહ સબહાન ફાન સના ઉતી તુ મિશય ફમસા હયાત દુનિયા ઓમરત કુરતબત નમાતુક અલયતुम અલકમા சொமானது போக இந்த உலகத்திலே நிகழ்ச்சிகள் நிலையற்ற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 பெரும் <that> <through Independ> <está> வாழ்க்கையில் அறியாமையின் காரணமாக அநேகமானவர்கள் மனைவிக்கு மகளை தலாக்கு சொல்றாங்க ராதிக் குடும்பமாக வாழ்கிறார்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 أهلك مشهورا فيهم يروا الاستخاره فيهم زيل رضي الله تعالى عنه تعالى قالات كلها قد اختاروا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 மக்கள் என்ன சொல்லுவாங்க இருந்தது அதையும்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 து குரான் உன்னுடைய மிக்கை நாங்கள் ஏழு வாரங்களுக்கு மேலே முடிக்கமண்டலாக استخاره کے لیے فارمیٹ کے لیے مشورہ ان نے ان کے حوالے استخارہ ایک حدیث روایت کی ہے کہ نام نصائر اپ اللہ علیہ الى حدیث استخارہ میں مت رکراں سغات المرضیہ فجت و الخارہ صحھا واستخارته ربها سبحان اللہ ہم نے امام امام نصائرショルダーنگ اور پین اور پین کا وہیں بندوٹال لے ویدم اللہ ود استخارہ سیے ویدم یہ کہوئے لك علیہ مت رکراں رنداوے out of the mashurah وإذا عظمت إنه عظم قلت إنه سييد دان فوروم إنه بي كاهن عكبتان فوغده إنه بي آبارك سييد مصرنة دان فوره إنه سللي أرده قلت إنه بي فوق بي إذا منتجبه أنت فتبتكل على الله اللهم تبتكل لئيه اللهم تبتكل لئيه إنه قرد سييد قرآن ندكت لباهم تبتكل لئيه إنه بي عندك قلت கருமங்களை அருள் நம்முடைய வாழ்வை அன்பையான புனிதமான என்னென்ன விட்டுச் சென்றார்களோ அந்த என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க எனக்கும் அல்லாஹ் மூ லேக் விசிடல்